ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா நமையமித்தம் யோகசேவையை வாத்மத் பசியம்துஷிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்திற்கு பகிரங்க சாதனத்தை உபதேசம் பண்ணி பிறகு தியானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லி பிறகு தியானத்துக்கு அந்தரங்க சாதனங்களையும் உபதேசம் பண்ணி தியானத்தினுடைய ஸ்வரூபத்தையும் தியானத்திற்குரிய விஷயத்தையும் உபதேசம் பண்ணியிருக்க பகிரங்க சாதனங்கிறது கர்மயோகம் ஆத்மவிஸ்வாசம் சீரான வாழ்க்கை முறை அதை பார்த்துட்டோம் தியானத்தோட பிரயோஜனம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பொருள்களிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் சமமாக இருக்கின்ற விருப்பு வெறுப்பற்ற ஒரு மனநிலை அதற்கு காரணம் சமமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை நன்றாக புரிந்து உணர்ந்து இருப்பது தான் தியானத்துக்கு அந்தரங்க சாதனமாக தேசம் காலம் ஆசனம் காலமெல்லாம் அதில் இல்லை இருந்தாலும் நம்ம புரிஞ்சின்றிருக்கோம் ஆக எப்படி செய்யணும் தியானம் பண்ணுற நேரத்தில்ங்கிறத உபதேசம் பண்ணினார் பிறகு தியானம் ஆத்மாவை இருக்கணும்னு சொன்னார் தியானத்தினுடைய தன்மையை காத்து இல்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் போல அப்படிங்கிற சொல்லி விளங்க வச்சார் இந்த ஸ்லோகத்தில் ஒரு வகையில் இது தியானத்தினுடைய பிரயோஜனம்னு சொல்லலாம் தியானம் பண்ணிக்கொண்டிருக்கிற நிலையை யோகசாஸ்திரத்தோடு நம்ம கொஞ்சம் இணைச்சி பார்க்குறோம் சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதின்னு யோகசாஸ்திரத்தில் ரெண்டு அம்சம் இருக்குது நம்முடைய மனம் தியானத்தில் ஒடுங்கி இருக்கிற பொழுது ஒடுங்கி இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிந்திருந்தால் அது சம்பிராத சமாதி ஒடுங்கி இருக்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் அசம் பிரஜாத சமாதி இது யோக சாஸ்திரத்தில் விரிவா விளக்கப்பட்டிருக்கு இங்க பகவான் சொல்றார் எத்திரோப ரமத்தே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யோக சேவையான்னா தியானத்தினால எத்திர எங்கு யோக சேவையா சித்தம் யோக நிரோதம் பண்ணப்பட்ட சித்தமானது எத்தனை உபரமத்தே எங்க ஒடுங்குகிறதோ எங்க என்ன என்ன அர்த்தம் அந்த ஞானத்திலேயே மெய்ப்பொருளை பற்றின ஞானத்திலேயே தியானத்தில் ஒடுங்கி விடுகிறது தியானத்தில் வந்து ஞானத்தை தான் தியானம் பண்ணுறோம் அந்த ஞானத்துக்கு பொருள் மெய்ப்பொருள் பரம்பொருள் ஆகவே பரம்பொருளை பற்றின ஞானத்தையே நினைக்கிற போது அந்த மனம் இந்த ஞானத்தின் வழியாக அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் மெய்ப்பொருளில் ஒடுங்கி விடுகிறது அந்த மனம் ஞான விஷயத்தை தியானம் பண்ணுவதன் வாயிலாக ஒடுங்கி விடுகிறது மெய்ப்பொருளில் தான் ஒடுங்கிறது ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறதும் இதைத்தான் இதைத்தான் பகவான் பதஞ்சலியும் யோகசூத்திரத்தில் சொல்லியிருக்கார் யோக்சித்தவத்தி நிரோதகா சித்த விரத்தியை நிரோதம் பண்றதுக்கு பேர் தான் யோகம் யோகம்னா அந்த இடத்துல சமாதின்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்லை யோக சேவையா நிருத்தம் சித்தம் எத்தனை உபரமத்தே இது தியானத்தினுடைய பிரயோஜனமாக எடுத்துக்கலாம் சித்த உபரமஹா தியான பலம் அதாவது மனம் முற்றிலும் ஓய்ந்திருப்பது ஒடுங்கி இருப்பது நம்முடைய முயற்சியினால தியானத்தினால ஒடுங்கி இருப்பது தூக்கத்துல இயற்கையாக ஒடுங்குகிறது இங்க நாம முயற்சி பண்ணி செயற்கையாக எதை நாம் அறிஞ்சிருக்கோமோ அந்த மேலான மெய்ப்பொருளில் மனசை ஒடுங்கும்படி பண்ணிடுறோம் இதுக்கு பலம் இதனால முக்தியும் கிடைக்கிறது அது மாத்திரமில்லை ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன்னு துஷ்யதி அந்த ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன்னு ஆத்மனி துஷ்யதி ஆத்மனான்னு சொன்னால் மனசுனால ஆத்மானம் அந்த ஆத்ம தத்துவத்தை பஷ்யன்னு பஷ்யன்னுனா நன்கு உணர்ந்து கொண்டு அதன் மயமாகவே இருந்து கொண்டு ஆத்மனி துஷ்யத்தி மனசில் சந்தோஷப்படுறான் ஆத்மாவிலேயே அவன் இன்புற்று இருக்கிறான் ஏற்கனவே நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் ஆத்மன்யேவ ஆத்மநாதுஷ்டகா ஆத்மரத்திகி ஆத்ம திருப்தகா இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆக பக்குவப்பட்ட மனதினால் ஆத்ம தத்துவத்தை நன்கு அறிந்து தியானித்து தன்னுடைய ஆழ்ந்த மனதில் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அல்லது ஆத்மாவே ஆனந்த ஸ்வரூபம் என்பதை உணர்ந்து அதில் ஒடுங்கி இருக்கிறான் இதெல்லாம் இந்த தியானத்தினுடைய பிரயோஜனம் என்று இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும்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 தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்